وان اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان اشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا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 அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்லாஹு அவனிக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக அல்லாஹுவினால் படைத்தி உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கேற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிபுணமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்டாஹிஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாவதாக அலமதுல்ல கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே உலகத்தில் நாம் யாரை சந்தித்து நீங்க பெரிய ஒரு யோசனையோடு இருக்கிறீர்களே என்ன யோசனை என்று கேட்டால் யாரை சந்தித்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை நமக்கு முன்னால் வைப்பார்கள் அநேகமானவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பார்கள் படிக்கக்கூடிய மாணவன் முதல் ஆட்சி கூடத்திலே உள்ள ஆட்சியாளன் வரை நிலைமைகள் என்னுடைய பெரு பேறுகள் எவ்வாறு அமையும் அதிலே நான் வெற்றி பெறுவேனா தோல்வி அடைந்து விடுவேனா அதற்கு பின்னால் ஒரு வியாபாரி எடுத்தோம் என்றால் அவருக்கும் பெரிய யோசனை என்னுடைய வியாபாரம் இடையிலே நின்று விடுமா அதற்கு ஏதாவது நஷ்டம் வந்துவிட்டது என்றால் நான் என்ன செய்வேன் அதை பற்றி அவருக்கு மிகப்பெரிய யோசனை விவசாயி எடுத்துக் என்றால் அவருடைய விவசாயத்தை பற்றி அதை அறுவடை செய்வதற்கு முன்னாலே ஏதாவது ஆபத்துகள் வந்துவிடுமா தேவையான மழை வந்தால் பரவாயில்ல மழை கூடுதலாக வந்துவிட்டால் என்ன செய்வது அல்லது அறவே மழை பொடியாவிட்டால் என்ன நடக்கும் அவருக்கு அதை பற்றி பெரிய யோசனை வீட்டிலே உள்ள தாய்மார்களை எடுத்துக் என்றால் அவர்கள் ஓரளவு திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய வளரக்கூடிய மகன்மார்களை பற்றி யோசனை மகள்மார்களை பற்றி யோசனை எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்னுடைய மகனுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு அவையும் அவர் செய்யக்கூடிய நிலைமை என்ன ஏற்படும் ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் இந்த சீற்றில் இருப்போம் வரக்கூடிய தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமோ தோல்வி அடைந்து விடுவோமோ என்று யாரை நாம் எடுத்துக் கொண்டாலும் அத்துணை பேர்களுடைய அவர்களுடைய கவலை எல்லாம் இந்த எதிர்கால வாழ்க்கையை பற்றித்தான் அதில் மிகவும் குறைவானவர்கள் பின்னால நான் ஒரு எனக்கு ஒரு மௌத்து வர இருக்கின்றது அதற்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை நான் வாழவிருக்குகின்றேன் என்றால் எவ்வாறு அமையும் அமையுமா கெட்ட முடிவாக அமையுமா ஒவ்வொருவருக்கு எப்படி எப்படி எல்லாம் மௌத்து வந்து கொண்டிருக்கின்றது அவைகளை அடிக்கடி நான் பார்க்கவும் கேட்கவும் செய்கின்றேன் ஆனால் என்னுடைய மரணம் எனக்கு வரும் எந்த நேரத்திலே வரும் நான் கேவலமான முறையில் இறப்பேனா கண்ணியமான முறையில் இரப்பேனா நான் எங்கே இறப்பேன் என்னுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும் அதற்கு பின்னால் என்னுடைய ஆசிராவுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்று செஞ்சிக்க கூடியவர்கள் நம்மிலே மிக குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கை அது எப்படியும் முடிந்து போகும் அல்லாஹூ அவன் எவ்வாறு எழுதி வைத்திருக்கிறானோ அது அவ்வாறு நிச்சயம் நடந்து தான் தீரும் ஆனால் உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்வோமோ அவ்வாறு தான் எவ்வாறு மரணிப்போமோ அவ்வாறு தான் நாம் இழுப்பாற்றப்படுவோம் நிறைய சொன்னார்கள் வாழ்வீர்களோ அவ்வாறு தான் மரணிப்பீர்கள் எவ்வாறு மரணிப்பீர்களோ அவ்வாறு தான் இழுப்பாட்டப்படுவீர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லவர்களாக மரணிப்பீங்க நல்லவர்களாக மரணித்தால் நல்லவர்களாக இழுப்பாட்டப்படுவீங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் கெட்டவர்களாக வாழ்ந்தோம் பாவங்களில் ஈடுபட்டோம் குற்றங்களில் ஈடுபட்டோம் அதற்குரிய சௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல நாம் கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய முடிவும் கெட்டவைகளாக அமையும் மோசமானதாக அமையும் நாம் நம்முடைய முடிவு மோசமானதாக என்றால் நாம் மக்களுடைய மைதானத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கூட்டத்தில் தான் அல்லாஹ் எடுப்பாற்றுவான் அறிவுள்ளவர் வாழக்கூடிய தொழில் தேவை வியாபாரம் தேவை விவசாயம் தேவை குடும்பம் குழந்தைகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை மட்டும் வைத்துக் கொண்டு காலை முதல் மாலை வரைக்கும் தலையைக் கொண்டு ஒரே அதனுடைய கவலை ஒரே இருந்து அவர் தன்னுடைய ஆக்கிராவை மறந்துவிட்டார் என்றார் அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்து விடுவார் அதனால தன் குரான் அல்லா கூறுகின்றான் தும் முஸ்லிமோன் அல்லாகவைால்படிங்கள் இருக்கும் வெளியூரிலேயும் பயப்படுங்கள் துன்பத்திலே மட்டுமல்ல இன்பத்திலேயும் பயப்படுங்கள் அல்லாஹவை பயப்பட வேண்டிய முறைப்படி அவனுடைய தக்குவாவுடன் வாழ்ந்தீர்கள் என்றால் முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க பாருங்கள் என்றான் அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தான் பெரிய அவர்கள் கேட்டை அல்லாஹ் என்ன செய்தார்கள் சேர்த்துடன் சேர்க்கப்படுவேன் என்னுடைய மரணம் கெட்டதாகிவிட்டது என்றால் அல்லா பாதுகாக்கப்படுவேன் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெரிய அற்புதம் இரண்டு பேருடைய என்று சொன்ன நேரத்தில் பிறானும் அவர்களை பயமுறுத்தினான் கால ஆமன்பலன் ஆதந அனுமதி தருவதற்கு முன்னால என்னிடத்தில் உங்களை நான் வேதனை செய்வேன் உங்களுடைய உங்களை நான் சிறுமியிலே அரைத்து விடுவேன் என்றெல்லாம் அவர்களை பயமுறுத்திய நேரத்தில் இப்ப தான் இஸ்லாசுக்கு வந்திருக்கிறாங்க இப்பொழுது தான் களிமா சொல்லி ஈமன் கொண்டிருக்கிறாங்க அவர்கள் என்ன சொன்னார்கள் நீ எங்களுக்கு நாம் நம்முடைய செல்ல போகின்றோம் என்று அவர்கள் பொறுமையை தந்துவிடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சோதனையில் இருந்து நாங்கள் மனம் தளர்ந்து மீதும் மதம் மாறிவிடாமல் பொறுமையை தந்தவிடு இதே இஸ்லாமிய நிலையில் ஈமானுடைய நிலையில் எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மேலான பெரியார்களே சகோதரே இப்பொழுதுதான் களிமா சொல்லி இஸ்லாத்தை மரணிக்கோனும் அதனால தான் அவர்கள் அல்லாஹரத்தில் இந்த துவாவை செய்கின்றார்கள் அந்த துவாவும் அல்லாவுக்கு விருப்பமாக ஆகி கயாம நாள் வரைக்கும் அல்லாவனுடைய மறையில் அதை மேலான சகோதர்களே வணக்கங்களோட நல்ல காரியங்களோடு அமையும் என்னுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் கொஞ்ச நாள் அமல் செய்துவிட்டு விட்டுவிடுவதல்ல மரணிக்கின்ற நபிவர்களுக்கு உத்தரவு உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்க ரப்பை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் மாற்றமாக கொஞ்ச நாள் வணங்குறீங்க கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம் பலர்கள் ஒரு சீசன் வந்தா வணங்குவாங்க அந்த சீசன் போனா விட்டு விடுவாங்க ரமதான் வந்தா வணங்குவாங்க ரமதான் சென்றால் விட்டு விடுவாங்க நிறைய பேர் போயும் இருக்கிறாங்க போகவும் இருக்கிறாங்க சென்றுவிட்டு வந்து ஒரு கிழமை கிழமை சரியான ஒளி சரியான பிரகாசம் ஒரு தொழுகை விடமாட்டாரு பள்ளிவாசலுக்கு வருவாரு மக்கள் எல்லாம் சந்திப்பாங்க பள்ளிவாசலுக்கு வருவதும் குறைந்துவிடும் அதற்கு பின்னால் அவருடைய முகத்தில் இருந்த தாடியும் போய்விடும் யாராவது கேட்டா சொல்லுவாரு நான் நீயத்து வைக்கல எங்கயாவது வந்திக்க வைச்சா தான் தாடி நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் போய் வந்ததோடு அவங்களுக்கு அதாவது அபாய தேவையா தேவையா தோட்டத்தில் இருப்பாங்க ஒரு கிழமை மாதம் போக போக போக அவர்களுடைய பழைய நிலைக்கு அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே தீன் என்பது நாம் எதை கொஞ்சம் செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யணும் அதுதான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அமல்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் யாரு தா இமா தொடர்ந்து செய்கிறாரோ அது நாங்கள் பெருசா செய்ய தேவையில்லை நாம் எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யணும் அதைத்தான் அல்லாஹூ சுபான விரும்புகின்றான் அதே நிலையில் நம்முடைய மரணம் வந்துவிட்டது என்றால் அந்த முடிவை அல்லாஹூ சுனகு நல்லதாக ஆக்குவான் மேலாக முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் அதை தொடர் பாதையாக செய்ய வேண்டும் விட்டுவிட்டு மரணிக்கூடிய நேரத்தில் கூட மலக்குமார்கள் வந்து எங்களுக்கு الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه நம்முடைய நிறுத்திக் கொள்ளாமல் அவர் அதனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார் அமல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றார் வனக்கரியில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார் பாவங்களில் தொடர்ந்து விட்டுக் கொண்டே இருக்கின்றார் அவர் அதனை தொடர்ந்து இருந்தாரே முடியாது. வருவாங்க யார், மனு நேரத்தில் நிலைமை எற்படும் என்று மனைவி மக்கள் குழம்பம் குழந்தைகள் அவர்களுடைய நிலைமை என்னாகும் என்று கவலைப்படாதீங்க வாக்கல்கள் அவர்களுக்கு திறந்து காட்டப்படும் இதோ நீங்கள் வாக்களிக்கப்பட்ட உலகத்துல நீங்க வாக்களிக்கப்பட்ட சொருக்கம் இதோ சொருக்கத்திலே நீங்கள் இதை கொண்டு நன்மாராயம் என்று அந்த சொருக்கத்துடைய கதவுகள் அவருக்கு திறக்கப்பட்டிருக்கும் அதே நிலைமையில் அவருடைய ரூபம் வாங்கப்படும் மேலான பெரிய கனவான்களே சகோர்களே அதற்கு மாற்றமாக பாதுகாக்கணும் கொஞ்ச நாளைக்கு அமல் செய்யறேன் விலக முடியல எனக்கு அந்த பழக்க தோஷம் வந்து சகோ பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவருடைய மரணத்துடைய உங்களில் ஒருவர் வேற சில ரிவாயத்தை வருவான் வருவான் அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் இடது பக்கமாக வருவான் அவனுடைய வருத்தம் அந்த இரு வருண்டும் என்பட்டுக்கூடிய நான் பாதுகாப்பேன் என்று அந்த நேரத்தில் அவனை நம்பி அவன் கிறிஸ்தவனாக மரணித்து விட்டான் என்றால் மேலான பெரியார் உலகத்தில் அவன் செய்த எல்லா அமல்களும் வீணடிக்கப்பட்டு அவன் இருந்தாலும் محوها ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க ஒரு தவறு நடந்திருச்சு உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்க அதற்குரிய தோபாவை செய்து கொள்ளுங்க அதற்குரிய சதக்காக்களை கொடுத்துருங்க அதற்குரிய பாவம் மன்னிப்பை தேடி விடுங்க அந்த பாவத்தை அடிக்கக்கூடிய ஒரு நலனை செய்து விடுங்க என்றார்கள் ஆனால் அதையும் செய்ய செய்தான் விட இந்த அநேகமானவர்கள் நாங்க போய் உங்களுடைய பழக்கம் மோசமான பழக்கம் உங்களோட பழக்கத்தால் குடிப்பழக்கம் போன் மூலம் நீங்க கொஞ்சம் செல்லும் என்று பின்னால் பின்னால் என்று சொல்லிக் இருப்பாங்க வரைக்கும் அவருக்குலோமுடல் பதிவு செய்கின்றார்கள் நரகாதிகளில் அதிகமானவர்கள் அவர்கள் வேதனை சொல்லுவார்கள் நாங்கள் தான் சோபாண்ட பின்னால செய்வோம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய பல சந்தர்ப்பம் வரும் ஆனால் அதை செய்யப்பட மாட்டான் செய்யலாம் அடுத்த வாரம் செய்யலாம் அடுத்த மாதம் செய்யலாம் வாடிப்பம் முடிந்து செய்யலாம் வயோதிபம் வந்ததற்கு பின்னால செய்யலாம் என்று சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால தான் சொன்னார்கள் ஏதாவது ஒரு பாவம் நடந்து விட்டது என்றால் அவசரமாக நீங்க அதற்குரிய குற்ற பரிகாரத்தை வாங்கிடுங்க ஏன் என்றால் அல்லாக விட்டு வந்திருக்கிறான் அல்ல சேம் அவர்களுக்கு முன்னாலும் வருவேன் அவர்களுக்கு பின்னாலும் வருவேன் அவர்களுடைய வலதால இடதால வந்து அவர்களை நான் வழிகரிப்பேன் மனிதர்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய நாளங்களில் எல்லாம் இந்த அவனை வழிக்கார்த்து கொண்டே இருப்பான் அவனுடைய கடைசி முயற்சி பழிக்கவில்லை என்றால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அதை செய்து பார்ப்பான் அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த என்று சொல்லக்கூடியவர் திருமணம் முடித்திருந்தார் ஒரு சீபா ஒரு கனவு காண கண்டார் அவருடைய தோற்றம் ரொம்ப பயங்கரமான விகாரமான தோற்றம் கனவு கண்டவுடன் அடுத்த நாள் காலையில் எழும்பி தன்னுடைய கணவன் தான் இப்படி இப்படி நான் பயங்கரமான ஒரு கனவை கண்டேன் உடனடி அவர் கனவு சரித்தான் நான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவனாக இருந்தேன் ஆகி மீண்டும் மாறிவிட்டேன் கிறிஸ்தவ மதத்தை விட எனக்கு சிறந்த ஒரு மதம் தெரியவில்லை அதனால நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு மதுபானத்தை அருந்துகின்றார் அதே நிலையில் அவருக்கு வப்பாக்கு ஏற்பட்டு நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் ஹபீபா ரவி அவர்களுடைய கணவருக்கு ஏற்பட்ட நிலம் அப்துல்லாஹிபு என்பவர் மிக முக்கியமான சஹாபி ஆனால் ஷகீதான சஹாபி அவருடைய சகோதரர் தான் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு ஈமாண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல்ல அப்துல்லாஹிபு சாஜிபுன் அபிசரின் ஒருவர் அவர் வகையை எழுதி கொண்டிருந்தார் அவர் கையாத வகையை எழுதி கொண்டிருந்தார் கடைசி அவரும் உருத்தத்தாக மாறி மதம் மாறி அவர் ஈமான் இல்லாமல் மரணித்து விடுகின்றார் வாழ்ந்த நபியுடையே இந்த நிலம் வருது ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வாராரு அதற்கு முன்னால் கிறிஸ்தவராக இருக்கின்றார் மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்து அவர் வகையை எழுதுகின்றார் என்ற பாடத்தில் வருது அவர் தன்னுடைய கையால் சூரத்துள் பக்கர சூர ஆல என்றான் இவ்வளவு முக்கியமான இரண்டு சூறாவையும் எழுதி அதற்கு பின்னால அவர் கூறுகின்றார் நான் எதை எழுதினேனோ அது மட்டும் தான் முகமதுக்கு தெரியும் வேற ஒன்றும் தெரியாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தையும் கேவலமாக பேசி அவரும் மரணித்து விடுகின்றார் இப்பொழுது அவர் அடக்கிறாங்க அவரை அடக்கியதற்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அவருடைய ஜனாதா அந்த கபருக்கு மேலால் தூக்கி வீசப்பட்டிருந்தது அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள் இது முகமது முகமது வேலைத்தான் இன்னும் கொஞ்சம் முறையும் அதே மாதிரி மீண்டும் வேறொரு இடத்தில் அதை விட ஆழமாக தோண்டி அடக்குகின்றார்கள் அம்முறையும் அவருடைய தூக்கி எரியப்படுகின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் பூமி கூட இவனுடைய ஜனாதாவை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை வகையை எழுதி கொண்டிருந்தான் நபியுடையில நபியுடைய சபையில இருந்தான்னுடைய வணக்கங்கள் பேணிதல இருக்கல்ல தொடர்ச்சியாக இருக்கல்ல மனு இச்சு வாழ்ந்த கட்டுப்பட்டு வாழ்ந்ததின் மூலமாக அவனுடைய கூட பூமி ஏற்றுக்கொள்ள தயாரில்லை மேலான பெரியார்களே சகோ பெரும் பெரும் இமாம்கள் இமாம் அபு ஜாபர் மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்களுடைய கடி வருடைய நண்பயக்கள்ந்தோம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் என்னை பார்த்து அபு ஜாஃபரே நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீச நான் என்னுடைய கையால எழுதி நீ என்னையா வந்து அதாவது கெடுக்க பார்க்கின்றாயா முடியாது முடியாது என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்ததாக இமாம் அபு ஜாஃபர் பொறுத்து احمد குறிப்படுக இமாம் அகமதுல்லாஹ் அலே அவர்களுடைய மகன் அப்துல்லாஹிபுன் அகமது கூறுகின்றார் என்னுடைய சந்தையுடைய சக்கராத்துடைய நேரம் அவருடைய ரூப பிரிந்ததற்கு பின்னால அவருடைய கண்ணை நான் மூடிறோனும் அவருடைய தாடையை கட்டுணும் என்று சொல்லி கையில துணியுடன் எதிர்பார்த்து நின்று அந்த நேரத்தில் என்னுடைய என்று கூறிக்கொண்டே இருந்தார் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அவருக்கு பின்னால கொஞ்சம் தெளிவு வந்துச்சு நான் கேட்டேன் வாப்பாவே நீங்க லாபாது என்று சொன்னீங்க இன்னும் இல்ல இன்னும் இல்லன்னு சொல்லிக் இருந்தீங்க சொன்னாங்க இமாம் அகமது வந்தியடத்துல சொன்னான் அஹமதே நீங்க தப்பிட்டீங்க அஹமதே நீங்க என்னிடமிருந்து தப்பிட்டீங்கன்னு சொல்லி சைத்தான் வந்த சொல்லிக்கொண்டே இருந்தான் நான் சொன்னேன் இன்னும் நான் தப்பவில்லை என்னுடைய உடலில் இருந்து ரோஹின்ற வரைக்கும் நான் தப்பியதாக நினைக்க முடியாது உள்ளவர்கள் மிக முக்கியமான வாழ்ந்த அவர்களுடைய நிலைமையே இவ்வாறு என்று என்னை போன்ற உங்களை போன்றவர்களுடைய நிலைமை எவ்வாறு பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே முடிவு நல்லதாக பழகிச்சாங்க ஒரு காலகட்டத்தில் ஒளித்து மறைத்து குடிப்பாங்க பகிரங்களை போட்டுக் கொண்டு வாலிபர்கள் ஈடுபட்டுக் கொண்டு பகிரங்கமாக அந்த மதுபானத்தை குடித்துக் அந்த காட்சிகளை அடிக்கடி போனவர்கள் பார்த்துவிட்டு சொல்கின்ற பெற்றோர்களும் குற்றவாளிகள் அவர்களை அனுப்பி அந்த பெற்றோர்களை சாரும் பெண் அனுப்பினால் அதற்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் நல்லாக சொல்லும் நல்ல யோசிக்க சொன்னால் இருக்க மாட்டார்ின்றுந்த நேரத்தில் விடுவார் அவர் அந்த நேரத்தில் அவருடைய இருக்காது மேலால் இருக்கும் அதே நிலையில் பாதுகாக்க கொஞ்சம் தான் என்ன வேண்டும் என்ற ஒரு அவர் இரண்டு கொடுக்கிறோம் அதையும் நாங்கள் பூர்த்தியாக கொடுப்போம் ஏன் என்னுடைய ஆகிரா நல்லதாக அமையணும் நாங்கள் எங்க விஷயத்தில் எங்களுடைய உடம்பை பாதுகாக்கணும் ஒரு ஆளுக்கு முப்பது நாற்பது வயசுல ஒரு பயங்கரமான நோய் வந்து விடுகின்றது உதாரணமாக பெரிய நோய் அல்ல சாதாரணமான நோய் என்று வைத்துக் கொள்வோம் சுகர் வந்து விடுகின்றது பிரஷர் கூடி விடுகின்றது கொலஸ்ட்ரோல் ஹை கொலஸ்ட்ரோல் வந்து விடுகின்றது இப்ப டாக்டர் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயார் முப்பது வருஷமா சாப்பிட்டு வந்தார் அதை விடுவதற்கு தயார் முப்பது வருஷமா குடித்துக் கொண்டிருந்தார் ஏதாவது பானங்கள் அதை விடுவதற்கு தயார் அவருடைய முழு லைஃபுடைய இன்னும் போனாம் உலகத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் வாழ்கின்றார் ஒரு பேச்சுக்கு அப்படி முப்பது நாற்பது வருஷம் வாழணும் என்பதற்காக இப்பொழுது ஏற்பாடு என்றால் வாழ வேண்டி இருக்குது அதற்குரிய அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே அதனால் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் எங்களோட முடிவுகளை அல்லா நல்லவைகளாக ஆக்குவான் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களை பார்க்கலாம் சகாபாக்களை பார்க்கலாம் அதில் சொல்கையில் ஈடுபட்டு முடித்துவிட்டார்கள் இரண்டாவதுக்காத்தில் இருக்கு அந்த நேரத்தில் சொல்லக்கூடியவன் வந்து விடுகின்றான் தொழுகையில் இந்த நேரத்தில் அவர்கள் வீட்டில் வைத்து குரான் அந்த நேரத்தில் கழுத்து அறுக்கப்படுகின்றது அந்த கழுத்து அறுபட்டவுடன் முதலாவது சொட்டு ரத்தம் அந்த பாதிகளுக்கு அல்லாகவே போதும் என்ற அந்த ஆயத்தில்தான் அந்த முதல் சொட்டு ரத்தம் விழுது அந்த குரான பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான் அவர்களைப் பற்றி அவர்களுடைய மனைவி கூறுகின்றார்கள் என்னுடைய கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் வெளியில வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய கணவர் ஓதி கொண்டிருக்கிறார் குரானுடைய ஆயர் கத்தாரு அந்த ஆகிராவை நாம் யாருக்கு ஏற்படுத்தினோம் என்றால் உலகத்தில் யாரு பெருமையை விரும்பலையோ உலகத்தில் யாரு ஆணவம் அகம்பாவத்தோடு வாழல்லையோ அவர்களுக்காக வேண்டி ஆகிராவை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற ஆயத்தினுடைய காதல கேட்டது கொஞ்ச நேரத்தில் அந்த சப்தம் நின்று விட்டது நான் என்னுடைய அடிமைத்த சொன்னேன் போய் பாரு எஜமான் தூங்கிட்டாரோ தெரியாது என்னுடைய எஜமான் வந்து பார்க்கிறாரு வந்தவுடன் சத்தம் போடுகின்றார் என்னுடைய அடிமை பார்த்தவுடன் சொன்னாரு அவர் ிக் கொண்டிருக்கின்றது அவருக்கு ஏற்பட்டே கவலையே சொன்ன நேரத்தில் முகமது அவர்களும் பாதுகாக்கப்படியுடைய தோழர்கள் என்பதனால அவர்களும் பாதுகாக்கப்படல் ஒரு சிலர் மேலான பெரிய நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னல் உபின் உங்களோட அமல்கள் எல்லாம் கணிக்கப்படுவது உங்களுடைய முடிவை வைத்துத்தான் உங்களோட முடிவு நல்லதாக இருந்தால் உங்களோட அமல்கள் நல்லதாக ஆகும் உங்களோட முடிவு உங்களோட முடிவு கெட்டதாக ஆகிவிட்டது என்றால் உங்களோட அமல்கள் எல்லாம் வீணாக போய்விடும் என்ற கருத்தை ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கணேசா்களே அதனால் நாங்கள் மாற்று மதத்தவர்களே போன்று அல்ல எங்களுக்கு மார்க்கம் எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அந்த மார்க்கத்தை அந்த இஸ்லாத்தை நாங்கள் விடுதல்ல எங்க போனாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அல்ல என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வுடன் நாங்கள் வாழ்ந்தோம் அதே நிலையில வாழ்ந்து மரணித்தோம் என்றால் முடிவை அல்லா நல்லதாக அதற்கு மாற்றமாக கொஞ்ச நாள் செய்ய மீண்டும் விடுற மீண்டும் விட்ட நேரத்தில் மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் எங்கள முடிவு மிக மோசமானதாகிவிடும் அதற்கு பின்னால யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலாது தந்தை மகனுக்கோ கணவன் மனைவிக்கோ மகன் தந்தைக்கோ யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது மேலான்களே சகோர்களே அதனால நானும் நீங்களும் அடிக்கடி யோசிக்கணும் என்னுடைய முடிவு எவ்வாறு ஆகும் எப்படி அமையும் எந்த நேரத்திலே அமையும் ஒரு சிலர்கள் அவர்கள் மேலான பெரியார்களே கனவான்கணேஷ் பாதுகாக்கணும் எங்களுடைய மரணம் நல்லமாக அமையணும் நல்லவர்களாக வாழணும் அல்லா விருப்புகின்ற மாதிரி வாழணும் நிறையவர்கள் சொன்ன மாதிரி வாழ்ந்து நம்முடைய குழந்தைகளையும் வாழ அவர்களுடைய முடிவும் எங்களுடைய முடிவும் நல்லதாக அமையும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கணேஷே அதில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஐபாதத்தை வணக்கங்கள் கொஞ்சமாக இருக்கலாம் அதை செய்வோம் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒரே வைத்து அதற்குரிய பெற்றுக் கொண்டோம் என்றால் அல்லாஹூசமான அனைவர்களுக்கும் பெற்றோர்களுடைய மணிமக்களுடைய வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் பாங்கோ மன்னிப்பாயா உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தோப்பி செய்வாயாக நம் எல்லோருடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி வைப்பாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக உனக்கு நெருக்கமான சில நல்ல முடிவு கூட கெட்டதாகிவிட்டதையா அல்ல அதே போன்று நம்முடைய முடிவு ஆகாமல் நம் அனைவர்களுடைய முழு உலகளாக இஸ்லாமியர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜென்னுதோ சென்ற சொருக்கத்தை தந்தலொள்வாயாக ஆமீன் ஆமீன் யாரும் بالعالمين برحمتك الارحام الرحيمين والحمد لله رب العالمين from lectures visit essay